நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயான இப்ப நான் உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான நாட்டுப்புற கதைய சொல்ல போறேன் ஒரு ஊர்ல அறிவழகன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் அந்த அறிவழகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வார வாரம் சந்தைக்கு போய் அங்கிருந்து சில பொருட்களை வாங்கிட்டு வந்து தன்னுடைய ஊர்ல வியாபாரம் பண்ணி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான் ஒரு நாள் அறிவழகன் அது மாதிரி சந்தைக்கு ஒரு நூறு பொற்காசிகளை எடுத்துக்கிட்டு ஜமான்கள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போய்கிட்டு இருந்தான் காலையிலிருந்து நடந்து வந்த அறிவழகன் ஒரு குளத்தங்கரைக்கு வந்து சேர்ந்தான் அந்த குளத்தங்கரையில ஒரு ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்தின் அடியில சற்று நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு தான் கொண்டு வந்திருந்த கட்டு சுவரை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான் அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு வியாபாரியும் வந்து சேர்ந்தான் அந்த வியாபாரியோட பேரு சந்திரன் அந்த சந்திரன் வியாபாரியும் அறிவழகன் மாதிரியே ஒரு நூறு பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு பொருள் வாங்குறக்காக வந்துட்டு இருந்தான் அந்த ஆலமரத்தடிய கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அவனுடைய உணவை சாப்பிட்டுட்டு அறிவழகன் கிட்ட பேச்சு கொடுத்தான் அறிவழகனும் அவனும் ரொம்ப நேரம் சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தாங்க அப்போ சந்திரன் என்ன சொன்னான் அப்படின்னா நாம இனிமேல கிளம்பலாம் இப்ப போனாதான் சந்தைக்கு போய் பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு இருட்டுறதுக்குள்ள திரும்ப முடியும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடந்தே கிளம்பினாங்க அப்ப சந்திரன் சொன்ன நடந்து போகும்போது நமக்கு களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் கதை சொல்லிக்கிட்டே போகலாம் போட்டியும் வச்சுக்கலாம் யாருடைய கதை நம்ப முடியாத அளவுக்கு பெரிய கட்டுக்கதையா இருக்குதோ அவங்கதான் ஜெயிக்கிறவங்க அவங்களுக்கு தோத்தவங்க நூறு பொற்காசுகள் கொடுக்கணும் இதுக்கு நீ சம்மதிக்கிறியா அப்படின்னு கேட்கவும் அறிவழகன் கொஞ்ச நேரம் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இந்த சந்திரன் போகும்போது இந்த மாதிரி வியாபாரிகளை போட்டிக்கு கூப்பிட்டு நம்ப முடியாத ஒரு கட்டுக்கதைய சொல்லி தான் ஜெயிச்சதா அறிவிச்சு அவங்கிட்ட இருக்கக்கூடிய காசுகளை எல்லாம் பறிச்சுக்கிட்டு விட்டுருவான் இதுதான் அவனுடைய பழக்கம் அது மாதிரி அறிவழகனையும் ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நூறு பொற்காசுகளை வாங்கிக்கிடணும் அப்படின்றதுதான் சந்திரனுடைய திட்டம் அறிவழகன் போட்டிக்கு ஒத்துக்கிட்டதும் கட்டுக்கதையை அவுத்து விட்டான் அவன் என்ன சொன்னான் அழகாபுரிய அந்த காலத்துல ஒரு பெரிய நகரம் இருந்தது அந்த நகரத்துக்கு என்னுடைய தாத்தா தான் ராஜாவா இருந்தாரு அவருக்கு அளவில்லாத சொத்து இருந்தது எங்க பார்த்தாலும் நெல் வயல்கள் விளைஞ்சி கிடக்கும் அவருக்கு அவருடைய வயல்ல இருந்த நெற்கதிர்கள் வந்து வானத்தை முட்டிக்கிட்டு நிற்கும் தேவலோகத்துல இருக்கக்கூடிய இந்திரன் வந்து தன்னுடைய வெள்ளை யானையில ஏறிக்கிட்டு திருட்டுத்தனமா அந்த நெல்லையெல்லாம் உருவி கொண்டு போய் அவன் சமைச்சு சாப்பிட்டு இருந்தான் இத பார்த்த எங்க தாத்தாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு ஒரு நாள் தேவலோகத்தை நோக்கி படையெடுத்து போனாரு எங்க தாத்தாவோட படைய பார்த்து பயந்துகிட்ட இந்திரன் சிவா விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேர்டையும் போய் தன்னை காப்பாத்தும்படி கெஞ்சினான் அழகாபுரி மன்னன் எங்க தாத்தாவை எதிர்த்து நிக்க துணிச்சல் இல்லாம சிவா விஷ்ணு பிரம்மா மூணு பேரும் வேற வழி இந்த மன்னிப்பு கேட்டான் பிராய சித்தமா அவன் தன்னுடைய வெள்ளை எங்க தாத்தாவுக்கு கொடுத்தான் அந்த வெள்ளை யானையை தன்னுடைய அரண்மனையில கொண்டு வந்து வச்சு எங்க தாத்தா வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த வெள்ளை யானையை பராமரிக்கிறதுக்காக ஒரு அடிமைய ஏற்பாடு பண்ணி இருந்தாரு அந்த அடிமை தினந்தோறும் எங்க தாத்தாவுக்கு அந்த வெள்ளை தயார் பண்ணி தர்றது மட்டுமில்லாம எங்க தாத்தா அந்த வெள்ள யானையில ஏற வரும்போது இவரு குடிஞ்சு நிப்பாரு அந்த அடிமையினுடைய முதுகில கால் வச்சுதான் ஏறி நகர்வலம் வருவாரு அந்த அடிமை யாரு தெரியுமா அவர் உங்க தாத்தா இப்படி உங்க தாத்தா எங்க தாத்தா கிட்ட பலகாலம் அடிமையா இருந்து அவருடைய செருப்பெல்லாம் தொடச்சு அவருக்கு பலகாலம் பணிவிட செஞ்சு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் அறிவழகனை பார்த்தான் இப்போ அறிவழகன் இல்ல இது சுத்தமான கட்டுக்கதை இது நம்ப முடியாது எங்க தாத்தா உங்க தாத்தா கிட்ட அடிமையா இருந்ததுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான்னு சந்திரன் எதிர்பார்த்தான் அப்படி அறிவழகன் சொன்னானா அவன் தோத்ததா அறிவிச்சு அவங்கிட்ட இருக்கக்கூடிய நூறு பொற்காசிகளை வாங்கிக்கிறனும் அப்படின்னு சந்திரன் நினைச்சான் ஆனா அறிவழகன் என்ன சொன்னான் அப்படின்னா நீ சொல்றது சரிதான் எங்க தாத்தா ரொம்ப காலம் உங்க தாத்தா கிட்ட அடிமையா இருந்தாரு அத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய அதிர்ச்சியோன அறிவழகன் கட்டுக்கதைய சொல்ல ஆரம்பிச்சான் உங்க தாத்தா இப்படிதான் வந்து வெள்ளை யானையில அடிக்கடி போவாரு எங்க தாத்தாவும் பின்னாடியே ஓடி வருவாரு அப்படி ஒரு நாள் அழகாபுரி மன்னன் உங்க தாத்தா நகர்வலம் போய்கிட்டு இருக்கேல யானையோட கால் வந்து சேத்துக்குள்ள சிக்கிருச்சு யானை நகர முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தது அப்போது உங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவை பார்த்து சொன்னாரு எப்படியாவது இந்த யானையை கொஞ்சம் தூக்கி விடு அப்படின்னு சொன்னாரு எங்கள் தாத்தா ரொம்ப பலசாலியாக இருந்ததுனால தன்னுடைய சுண்டு விரலால் அந்த யானையை கொஞ்சம் தூக்கி விட்டாரு அப்போ யானை அங்கேருந்து நகர்ந்து நடக்க ஆரம்பிச்சது இதை பார்த்து சந்தோஷமான உங்கள் தாத்தா உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு எங்கள் தாத்தா கிட்ட கேட்டார் அப்ப எங்க தாத்தா சொன்னாரு நான் கேட்கற வரத்தை நீங்க தட்டாம தருவீங்களா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு முட்டாளான உங்க தாத்தா என்ன சொன்னாருனா நீ என்ன வரம் கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லவும் எங்க தாத்தா இந்த நாட்டுக்கே நான் ராஜாவாகணும் எனக்கு நீங்க அடிமையாகணும் அப்படின்னு வரம் கேட்டாரு வேற வழி இல்லாம அழகாபுரி மன்னனான உங்க தாத்தா எங்க தாத்தாவுக்கு அடிமையாயிட்டாரு உங்க தாத்தா கிட்ட அடிமையா இருந்த எங்க தாத்தா அழகாபுரிக்கே அரசனாயிட்டாரு தன்னுடைய அரச பதவியை எழுந்து எங்க தாத்தா கிட்ட அடிமையான தாத்தா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிட்டாரு அது வரைக்கும் எந்த வேலையுமே பார்த்து உங்க தாத்தா உழைக்க தெரியாம சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஒரு நாள் எங்க தாத்தா கிட்ட வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க எனக்கு பண உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு எங்க தாத்தாவும் சரி ஒரு காலத்துல இவர் அரசராயிருந்தவர் தானே அப்படின்னு சொல்லி பணம் கடன் கொடுத்தாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்க தாத்தா எங்க தாத்தா கிட்ட இருந்து ஆயிரம் பொற்காசுகள் வரைக்கும் கடன் வாங்கிட்டாரு கடைசி வரைக்கும் அத உங்க தாத்தா எங்க தாத்தாவுக்கு திரும்ப தரவே இல்ல உங்க தாத்தா கடைசில சாக போற நேரத்துல என்ன சொன்னாரு தெரியுமா உங்ககிட்ட நான் பட்ட கடனை என்னாலதான் அடைக்க முடியல என்னோட மகனால கூட அந்த கடனை அடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு சந்திரன் பிறப்பான் அந்த பேரன் கண்டிப்பா உங்களுடைய கடனை திரும்ப தருவான் அப்படின்னு சொன்னாரு அந்த கடனை நீ தான் இப்ப திரும்ப தரணும் அந்த ஆயிரம் பொற்காசுகளை எடுத்து வை அப்படின்னு அறிவழகன் சொன்னான் இத கேட்ட சந்திரன் ஆடி போயிட்டான் அறிவழகன் என்ன கதை சொன்னாலும் இது நம்புற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம திகச்சு போய் நின்னான் அறிவழகன் சொன்ன கதை உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா அவங்க தாத்தாப்பட்ட கடனான ஆயிரம் பொற்காசிகளை திரும்ப தரணும் இல்ல நீ சொன்ன கதை கட்டுக்கதை அப்படின்னு ஒத்துக்கிட்டா அவன் தோத்து போனதா ஆயிடும் அப்ப அவன் நூறு பொற்காசிகளை தந்தாகணும் வேற வழி இல்லாம சந்திரன் வந்து நீ சொல்றது கட்டுக்கதை நம்ப முடியாது, அப்படின்னு சொல்லி சந்திரனு கிட்ட இருந்து நூறு பொற்காசுகளை எண்ணி வாங்கிட்டு அறிவழகன் அங்கிருந்து தன்னுடைய வழிய பார்த்து போயிட்டான் ஏமாற்று பேர் வழியான சந்திரனை அறிவழகன் தன்னுடைய சமயசித புத்தியால எப்படி சமாளிச்சான்னு பாத்தீங்களா சரி நேயர்களே